तापत्रय सत्यसारो சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபயா நிபாச்சுனோ நமசோபார்க்கீர் मच्छरणो மருதுசுரிஞ்சனோ முனீராத்மா ஹுதிமாஞ்சிஷு அமீ மாநுக்கவி அய்வம் தோஷான் மையான் ர்மா சியஜய் சர்வன் மாம்பஜேதமஹா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு இந்த நாலு ஸ்லோகங்கள் வாயிலாக சாதுவோட லக்ஷணத்தை சொல்லுகிறார் சகா சத்தமஹா சத்து தமஹா சத்தமஹா சத்து சத்தரகா சத்தமஹா சத்துன்னு சொன்னால் நல்லதுன்னு அர்த்தம் நல்லவர்களிலேயே தலை சிறந்தவன் அப்படிங்கிறார் என்னெல்லாம் லட்சணம்னா கிருபாலுஹூ கிருபாலுகுன்னு சொன்னால் பிறருடைய துன்பத்தை பொறுத்துக்க முடியாமல் எப்படியாவது அந்த துன்பத்தை அவர்களிடத்துலேருந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவன் அவனுக்கு கிருபாலுஹூ அப்படின்னு பேர் சர்வதேகினாம் அகிருத்த எல்லா ஜீவர்களுக்கும் சர்வதேகினாம்னு சொன்னால் எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடிய ஜீவர்கள் அது வந்து புல்லா இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் எந்த சரீரத்தில் இருந்தாலும் சரி ஜீவர்களுக்கு அகிருத துன்பம் இழைக்க மாட்டான் அப்படிங்கிறார் பிறர் துன்பத்தை பொறுக்க மாட்டான் பிறருக்கு துன்பம் தரமாட்டான் அவர்கள் துன்பத்தை நீக்குவதற்கு உதவி செய்வார் திதிக்கு ஆனால் தனக்கு துன்பம் வந்தால் ரொம்ப பொறுத்துப்பான் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அதாவது தனக்கு வர்ற து துக்கத்தை தாங்கிக்கிறது பிறருக்கு துக்கம் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் தபஸ்ஸு அப்படின்னு தபஸுக்கு திருவள்ளுவர் ஒரு அழகான லக்ஷணம் சொல்லியிருக்கார் தவங்கிற அதிகாரத்தில் திருக்குறளில் சத்தியசாரஹா சத்தியசாரஹான்னா பொய்யுங்கிறது கொஞ்சம் கூட அவன்கிட்ட கிடையாது எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத்துன்னெல்லாம் சொல்லலாம் அப்படி ஒரு சத்தியமே வடிவானவர் சத்தியசிய சாரகா சத்தியசாரகா அப்புறம் இன்னொரு கருத்து சொல்கிறார் சத்தியத்தையே தன்னோட பலமாக வச்சுருக்கான் சத்தியம் வதன்னு வேதம் உபதேசம் பண்ணியிருக்கிறதுனால பொய்பேசாமல் இருக்கிறதையே தன்னுடைய ஒரு பலமாக அந்த குணமே ஒரு பெரிய பலத்தை கொடுக்கறது அனவத்தியாத்மா அவத்தியம்னு சொன்னால் தோஷம் அனவத்தியம்னு சொன்னால் தோஷம் இல்லாத ஆத்மானா மனசு குற்றமற்ற மனதை உடையவன் மனத்துக்கண் மாசு இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் மனத்துக்கண் மாசு என்னதுன்னா காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்கள் அதில் திருவள்ளுவரே சொல்கிறாரே அழுக்காறு அவா பெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காய் என்றது அறம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொறாமை கிடையாது அழுக்காருங்கிறது பொறாமை பொறாமை இல்லை இல்லாததான் தர்மம்னர் பேராசை பெருங்கோபம் கடுமையான சொற்கள் இதெல்லாம் வெளிப்படாதனர் அந்த மாதிரி தான் இங்கேயும் அனபத்தியாத்மானா நிர்தோஷ மனசு நிர்தோஷம் மனஹா நல்ல சுத்தமான மனசு தோஷம் இல்லாத மனசு சமஹா சமஹான்னு சொன்னால் வாழ்க்கையோட எல்லா அனுபவங்கள்லேயும் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் சமஹா சர்வ உபகாரக்ககா எவ்வளவு முடியுமோ எல்லாருக்கும் உபகாரம் செய்யக்கூடிய குணம் உள்ளவன் காமேஹி அகத்த தீஹி கொல்லப்படாத புத்தியை உடையவன் அதாவது ஆசைக்கு அடிமையாகாதவன் அர்த்தம் ஆகா வெளியில் புறத்தில் எத்தனையோ ஆசைகள் நமக்கு பிறர் நம்மளை ஆசைப்படுத்தினாலும் கூட அந்த ஆசைகளால் அழிக்கப்படாதவன் கட்டுப்பாடோடு இருக்கிறவன் அர்த்தம் நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் ஸ்ரீபகவான் உச்ச கிருபாலுரகிருத்திரோகிட்சுதேஹிநா சத்யசாரோ நவியாத்மா சமசர்வோபார்க்காமதீர் தாந்த மிருதுசுச்சிரக்கிச்சன मच्छरणो அனீஹோ மிதுக் கஷாத்தி மச்சரோ முன அப்பமத்தோராஞ்சு அமீ மான மைத் காருக்கு தோஷான் மையன் லியன்